தலை இலங்கு பொன்னாடி தென்படை தன் தொன் சங்கம் என்கின்றால் மலையிலங்கு தோல் நான்கே மற்றவனு என்கின்றால் பூம்பயலை முன்போட வன்போடி இருக்கு நாளால் கலையலங்கு மொழியாளர் கண்ணபுர தம்மானை கண்டாள் கொழு இது திருவங்கி ஆழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான பாசனம் திருக்கண்ணபுரத்தில் சபரி பெருமாள் எழுந்துருளி உள்ளார் உட்பலாவதக விமானம் அந்த விமானத்தின் கீழே சவுரி கொண்டை சாத்தி கொண்டு அழகான திருமுடை கற்றையோடே திருக்கண்ணபுரத்தில் சபரி பெருமாள் எழுந்துருளி உள்ளார் அவச அடியார்கள் எல்லாரும் இந்த திவதேசத்தை ஓரு தடவையாவது சேவிக்க வேண்டும் செப்போற்சவம் ரொம்ப ஆச்சரியம் மாசி மகம் பௌர்ணமி எண்ணிக்கை நேர திருமலராயன் பட்டணத்துக்கு எழுந்தருளி அந்த பெருமாள் தீர்த்தவாரி கண்டருளி அப்புறம் கருட சேவை நடத்துறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் அந்த திருக்கண்ணபுரம்ங்கிறது சித் அந்த ஊரை பத்தி திருமங்கியாழ்வார் கொண்டாடி இருக்கார் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுர தம்மானை கண்டாள்களோ கலையிலங்கு மொழியாளர் அவர்கள் என்னென்ன பேசினாலோ அந்த ஊர்காரா திண்ணப் பேச்சு பேசினா கூட அதுல சாஸ்திரார்த்தங்கள் தொகைந்திருக்கும் அவா ஏதோ உட்காந்து கதை பேசிட்டு பாளம் ஆனா சொல்லும் அவிடு சுருதியான் அவர்கள் என்னென்ன பேசுறாளோ அது வேதத்திலிருக்கும் வேதாந்தத்தில் இருக்கும் சாஸ்திரத்தில் நன்கு சொல்லப்பட்டதாக இருக்கும் என்னுடைய தந்தையார் சொல்லுவார் அந்த ஊர்ல உட்காண்ட ஆறானு தென்னப்பேச்சு பேசினா அது சிறந்த பொருளாக இருக்கிறது அதுவே சாஸ்திரார்த்தமா இருக்கிறது இது அந்த ஊருக்கு இருக்கிற பெருமை நமக்கு எப்படி இருக்குன்னா நம்ம வேகத்தையே படுச்சுட்டு எத்தானு பேசணும்னா கூட அதுவே தென்ன பேச்சா இது நாம பண்ணிருக்கிற பார்ப்போம் ஆஹ் நமக்கு இருக்கிற தௌர்பாகியம் எவ்வளவுன்னா நம்ம படுச்சுட்டே ஏதான்னு சொல்றோம்னாலும் உள்ளத்தில் தூய்மை இல்லாதபடியால் அது தப்பு தப்பா போடுறது ஒழுங்கா இருக்கிறது இல்லையே ஆனா அந்தூர்காரா பெருமான சேவித்து நன்கு உண்மையை வளர்த்து கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் ஏது பேசுகிறார்களோ அதுவே சாஸ்திரத்தின் பொருளாக போகிறது கலையிறங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டார்களோ அப்ப அதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டி சொன்ன யாரும் சாஸ்திரத்தினுடைய பொருளை தெரிந்து கொள்ளலாம் யாரும் தார்மீகர்களாக இருக்கலாம் இதுல உயர்ந்த பிறப்போ உயர்ந்த படிப்போ ஓஹோ என்று உலகத்தில் பிரசித்தமாக இருக்க வேண்டும் என்றோ எந்த அவசியமுமே கிடையாது யாரும் பக்தனாக இருக்கலாம் யாரும் ஞானியாக இருக்கலாம் யாரும் மோட்சத்துக்கு போகலாம் இதுதான் வேதமும் உபனிஷத்துக்களும் நமக்கு சொல்லி வைத்திருக்கும் வரை இந்த பல இடத்துல பார்க்கலாமே கோபிகா ஸ்திரீகள் இடைப்பெண்கள் அவளுக்கு என்ன தெரியும் போ ஒரு ரசவாதி அவர் எல்லாத்தையும் மாத்தறார் கையில ரசிக்க வச்சிருக்கார் அதால எதை தொட்டாலும் தங்கமா தங்கமா மாறிப்படுறது ஒரு கைதேர்ந்த வைத்தியர் சித்த வைத்தியர் எல்லா சுத்தியும் மருத்துவ சுத்தி தத்தவர் அவர் கையில ஒரு மூலிகை வச்சிருக்கார் இல்லையதோ ஒரு பஸ்மத்தை வச்சிருக்கார் அதை வச்சுன்னு என்ன தொட்டாலும் வியாதி எல்லாம் தீந்துபடுறது அப்போ அவருக்கு ஓஹோ படிப்பு என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்ல கையில அந்த மூலிகை இருக்கு அதே போல ரசவாதி கையில ரச மூலிகை இருக்கு அதை வச்சுன்னு எதை தொட்டாலும் அது தெரியப்படுறது அதே போல கோபிகா ஸ்திரீகளுக்கு ஒரு பெருமை கிடையாது அவர்கள் அங்க படித்தவர்களா எடக்கை வழக்கை அடையாளம் சொன்னுன்னா தெரியாதான் கோகுலத்தில் இருக்கிற பெண்களுக்கு எது எடக்கை தேடுவா எது வழக்கை தேடுவார் தயிர் பழம் பால் நெய் வித்தரத்துக்கு தெரியும் ஏனா வெண்ணைய சொல்லல தெரியுமோ அதுக்கு மத்தக மட்டும் அவர்கள் விட்டுருக்கார் இடது கை வலது கை வித்திலே எவ்வளவு ரூபாய்க்கு வித்தில் எதுவுமே வலது தெரியாது ஒரு குளிக்கிற ஆச்சாரம் கூட அவர்களிடத்தில் கிடையாது குளிக்கணுங்கிறதுக்காக தெரியாழ்வார் பப்பு பாசுரங்கள் பாடினார் வெண்ணை அடைந்த கொணுங்கும் விளையாடு பொழுகியும் கொண்டு திண்டனை இவ்விதா உண்மை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் என்ன குளிப்பழங்கொண்டு இங்கெத்தன போதும் இருந்தேன் நன்னலறிய பிரானே நரணா நீராடவாறாய் என்று கண்ணனை குளிக்கிறதுக்காக கூப்பிடுறார் அந்த ஊர்ல இருக்கிறவரெல்லாம் குளிப்பாளாம் வருஷத்துக்கு ஒரு முறை கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் உடம்பிருக்க தல குளிப்பர்கள் உடம்பு குளிப்பர்கள் அது என்ன கார்த்திகமாக கணக்கோ அது என்ன கார்த்திக பண்டிகை கணக்கோ தெரியாது கார்த்திகைக்கு கார்த்திக உடம்ப விட்டுட்டு தலையை மட்டும் குளிப்பாளாம் தலைய விட்டுட்டு உடம்ப மட்டும் குளிப்பாளாம் சரி இதெல்லாம் மற்ற பேர் கண்ணன் எப்ப குளிப்பர்னா அவர்களே எப்படின்னா தலைவர் எப்படி இருக்கணும் நாம தொண்டர்களை பத்தி பாக்கிறேன் குளிக்கவே மாட்டான்னு இருக்கு ஒரு நாள் தான் குளிக்கிறா அப்ப தலைவன் கண்ணன் அன்று ஒரு நாளும் குளிப்பதே இல்லை யசோதா அதனாலதான் கூப்பிடுறா கூப்பிடுறா நாராயணா நீராடவாறாய் நீராடவாராயின் கண்ணன் பதில் சொன்னார் நான் நீராடாம இருக்கிறது இன்னும் அழகா இருக்கலை நான் குளிச்சுட்டு வர்றத விட புதி அலைந்த பொன்மேனி காண பெருகு முகப்பன் நான் எத்தனையும் இல்லாதாய் நப்பின்ன காணில் சிரிக்கும் உன்னுடைய புழுதி அலைந்த பொன்மேனி கருத்த திருமேனியில் கீழ இருக்கிற புழுதி எல்லாத்தையும் வாரி இழுச்சுருக்கியா அது தங்கப்பொடி வச்சு பதி சாப்பிட இருக்கு கருப்பு திருமேனியில் தங்கப்பொடி தூவிட்டா எவ்வளவு அழகா இருக்கும் அதை காட்சி அளிக்கிறது உன் மேனி எனக்கு பார்க்கறதுக்கு நல்லாத்தான் இருக்கு ஆனா நாளைக்கு நப்பின்னையோட கல்யாணம் பண்ணி விச்சே என்ன திரும்ப குளிக்க கூட தெரியாது ஒரு பிள்ளைய வளத்திற்கா யசோதை அப்படின்னு என்ன ஏசுவாள் பரிகாசம் பண்ணுவாள் அதற்காகவானு கண்ணனை குளிக்கவா இவ்வளவுதான் வாளுக்கு ஆசாரம் இவ்வளவுதான் ஒழுக்கம் ஆனா அந்த கோபிகாஸ்திரிகள் எது சொன்னாலும் சிறப்பா இருக்கு எதுவா இருந்தாலும் பக்தியா இருக்கு என்னமா இருக்குன்னு கேள்ந்தால் கண்ணனே கையில் இருக்க மத்த எல்லாத்தையும் கேள்வி போகிறோம் வேண்டாம் ஒரு சித்த வைத்தியருக்கு மூலிகை கையில் இருக்கு எல்லாத்தையும் நடச்சு ரசவாதிக்கு ரச குளிக்க கையில் இருக்கு எதை தொட்டாலும் தங்கமாயிடது கோபிகா ஸ்திரிகளுக்கு கண்ணனே கையில் இருக்கார் அப்ப அவர்களுக்கு பிறப்போ ஒழுக்கமோ நெட்ட படிப்போ எதுவுமே தேவையில்லை அப்ப சிறந்தோர்கள் சான்றோர்கள் படித்து தான் வித்வான்களாகணும் பண்டித்தர்களாகணும் அப்பதான் வாளுக்கு பக்தி இந்த வரமுறை கிடையவே கிடையாது அவர்கள் பக்திமான்களாய் பெருமானிடத்தில் விருப்பம் வேண்டும் நேர்மையில் சிந்தனை இருக்கணும் தர்மத்தில் எண்ணம் இருக்கணும் சத்தியத்துல ஊச்சம் இருக்கணும் இது இருந்தா தான் ஒருத்தனை தவிர அதை நான் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன் ஓஹோன்னு வேலை பார்த்திருக்கேன் எங்கெங்கயோ பணம் சம்பாதிச்சிருக்கேன் ஆனா அடிப்படையில பொய் சொல்லுவேன் ஏமாத்துவேன் இன்னொருத்தர் சொத்து காசைப்படுவேன் அப்படின்னு சொல்லு அது தர்மமே அல்ல அடிப்படை தர்மங்களை விட்டுட்டு உயர்ந்த தர்மத்தை தேடின்னு நம்ம போகவே கூடாது பகுத்து வீட்டுக்காரரை ஏமாத்த கூடாது எழுத்து வீட்டுக்காரரை ஏமாத்த கூடாது குடும்பத்துக்குள்ள பொய் சொல்லவே கூடாது நான் தனியா செலுத்து வச்சிருந்தேன் நீ தனியா செலுத்து வச்சிருந்தே உனக்கு தெரியாத நான் செலுது பண்ணுவேன் எனக்கு தெரியாத நீ செலுது பண்ணுவேன் என்ன கணவன் மனைவிக்குள்ள இருக்கவே கூடாது அப்பா அம்மாவுக்கு தெரியாத பிள்ளை பண்ணுவார் பிள்ளைக்கு தெரியாத அப்பா அம்மா பண்ணுவார் இருக்க கூடாது யாரையோ ஒருத்தர் அவமரியாதை பண்ணுவோம் மனத்தாலோ பேச்சாலோ உடலாலோ ஒருத்தர் அபசாரப்படுவோம் அகண்டு பண்ணுவோம் பண்ணவே கூடாது இதுல இருந்து விலகி இருக்கட்டும்னாலே நம்ம தர்மிக்கட்தான் தர்மம் சொல்லிட்டா குளம் தான் தர்மம் கோவில் கட்டினா தான் தர்மம் பத்து லட்சம் ரூபாய்க்கு உற்சவம் பண்ணாதான் தர்மம் பள்ளிக்கூடம் நடத்தி காலேஜ் நடத்தினா தர்மம் எு சொல்ல அடிப்படையிலும் இதெல்லாம் நினைச்சுடவே கூடாது வஞ்சனை தீர்க்கிற எண்ணம் இருக்கவே கூடாது இதெல்லாம் தான் தர்மம் இந்த அடிப்படை தர்மம் யாருக்கு வரும் சிந்தனம் இருந்தாத்தான் பெருமான ஒருத்தர் உள்ளத்தில் வச்சு தன்னடைய அவர் பண்ணிவிடுறார் அவனிடத்தில் ஆசை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தன்னடைய தர்ம சிந்தனை வந்துவிடும் இவன் தான் பணக்காரன் என்றோ இந்த பிறந்தால் உயர்ந்த கருத்தை தான் திருமங்கியாழ்வார் கலையலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மான கண்டால் கொள் சொல்லும் அப்படி சுருதியாம் என்று கோபிகாஸ்திரிகள் என்ன பேசினால் ஆடி மாசம் அனுச அனுஷ நட்சத்திரமும் சரி ஆடி மாசம் உத்தராத சரி நாசமுனுகளுடைய அவதார திருநக்ரம் யாமுனாச்சாரியர் ஆழவந்தாருடைய அவதார திருநக்ஷத்திரம் இருவருமே வீரநாராயணபுரம் காட்டுமன்னார் கோவில்தான் திருவத்தாரம் பண்ணினார்கள் அதுல ஆழவந்தாருங்கிற சுவாமி தெரிவிக்கிறார் புதிய கம்பீரம் மனோனுசாரினாக வேதம் வேதாந்தம் எல்லாம் இருமாப்பு மொரட்டு வேதம் வேதாந்தம்யோ தன்னை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் சொன்னத்தை எல்லாரும் சொல்லணும் என்னதான் இருக்கணும் உண்மைதான் அதுக்கு அந்த அதிகாரருக்கு உரிமை இருக்கு ஆனா அது என்ன பண்ணுவான் யார் சிறந்த பக்தர்களோ பகவானையே உள்ளத்துல வச்சிருக்குவாளோ அவா சொன்னபடிக்கு இது பின்னாடி போயிடுமா என்ன எப்படி அர்த்தமோ நீ சொல்லிக்கோ உன் வழிக்கு நான் என்ன வேதமும் வேதாந்தமும் அவா பின்னாடி போறது இல்லைனா என்ன கோபிகாஸ்திரிகள் வேதம் கற்றார்களா உபநிஷத்து கற்றார்களா ஏதும் அறியார்கள் ஒண்ணும் ஒரு ஒரு உத்தவனாகட்டும் பக்கத்துல இருக்கிற சுகாமாவாகட்டும் இதை போல வேண்டியவா அவருடைய சரித்திரம் என்ன சட்டுன்னு பார்த்துள்ள உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம்தான் தெரியாததை சொல்லுட்டேன் ஆணிமாண்டவியருடைய சாபத்தாலே யம தர்மராஜன் விதுராக பிறந்தார் அப்ப தர்மராஜனே விதுரர்னா தர்மமே வடிவடுத்தவர் அவர் பேசுறதெல்லாமே தர்மபதா இருக்க போறது அப்ப தர்மத்தோத்தர் பேசுறாருனால் கண்டிப்பா இறைவன் அவர் உள்ளத்தில் இருந்தாகணும் என்ன தர்மமே கண்ணன் வேதம் சாஸ்திரத்திலே சொல்லும் போது தர்மம் சனாதனம் ஏச வேதவிதோ விப்ராகா ஏச அத்தியாத்ம விதோ தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அனைவரும் சொல்றது ஒத்துக்கிறது கண்ணனே சாஸ்வதமான தர்மம் கண்ணனே தர்மம் ராமோ விக்கிரவான் தர்ம சாது சத்திய அப்ப தர்மம் கண்ணன் என்பதை தன் உள்ளத்துல விதர் நன்னா பதிச்சு வச்சிருக்கார் எப்படி நடந்துட்டார் முடிவு கொண்டுள்ள அவர் மெத்த படிச்சிருக்கட்டும் நல்ல உபதேசம் அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா வேதம் வியாசருக்கு இந்த விதர் பேர்ல என்ன ஆசை தெரியுமா அவர் அருளாலதான் இந்த குழந்தையே பிறந்தது வேதவியாசர் தன்னுடைய பாரதத்துல விதர் பத்தி எழுதி வைக்கிறார் விதுரச மகாமதி சம்ஸ்கிருஷன்னு ஆசனம் சௌரேகே விதுரச மகாமதி கண்ணன் அந்த சௌரி பெருமாள் சௌரி பெருமாள்னு சொன்னேன் அந்த பேரு தான் இருக்கு அழகிய கொண்ட சாத்தி என்று கேசவன் கேசவன் பகவானுக்கு பேராச்சே பிரசஸ்த கேச பாசம் நல்ல கேச அழகிருக்கிறவனால தான் அவனுக்கு கேசவன் சௌரி பெருமாள்னு பேர் கொடுத்தார்கள் சௌரி பெருமாள் கண்ணன் பாண்டவ தூதனாக கௌரவர்களுடைய ராஜசபைக்கு வருகிறான் பீஷ்மர் உள்ளார் துரோணர் உள்ளார் திருப்பர் உள்ளார் அருகில் விதிவரும் உள்ளார் கண்ணன் உள்ளே நுழைந்தார் அப்ப இந்த மூதாத்மா துரியோதனன் பேச்சி வச்சிருக்கான் கண்ணனே நாம செரப்புட்டோம்னால் கண்டிப்பா அதுக்கப்புறம் இந்த சண்டை நடக்காது ஜெயன் நமக்குத்தான் பாண்டவர்கள் வலி இழந்து போடுவார் கண்ணன் இருக்கவேதானே பாண்டவர்கள் ஒரு கொண்டாட்டம் போடுறார் கண்ணனை செரப்பு விடலான்னு பேசினார் பக்கத்துல இருக்கிற உதவ பக்கத்துல இருக்கிற சஞ்சயனும் சரி விதிரும் சரி மூடனே இந்த மாதிரி நடக்காதே யார் கண்ணன் உனக்கு தெரியாது அவனை சிறப்பிடிக்க முடியாது அவனை சிறப்பிடிக்க ஒரே வழி அவன் திருவடிகளை பற்றுவதுதான் அப்பதான் பகவான் கட்டுப்படுத்துறான் மற்ற பிடிக்கவன் கட்டுப்பட சொல்லி பார்த்தா அவன் காதல ஒண்ணுமே ஏறலே ஒரு இடத்துல நீளமா பள்ளம் தொங்கினா மேல போட்டா சிங்காசனத்தை போட்டு கண்ணனை இதுல உட்காத்தி உடனே அது முறிஞ்சு கீழவிடும் கண்ணனை கீழே மல்லாறுக்களை வச்சு சிறப்பிடிச்சு பயிற்சிகார்த்தனமான ஒரு திட்டம் போட்டான் கண்ணன் இன்னான்னு திட்டத்தை போட்டார் அழ்வார் பாசனத்துல சொன்னார் அரவனில் கொடியோன் அவையுள் அஞ்சிடாதே இட அதற்கு பெரியமானி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயண பெருமாளில் இருந்து கொள்ளியிருக்கிறார் அவரை பத்தின திருமங்கி ஆழ்வாரோடைய அச்சரியமான பாசனம் கொடியோன் பாம்பை கொடியிலே கொண்ட துரியோசனன் அஞ்சிடாதே கொஞ்சம் கூட கண்ணன் யாருன்னு பயப்படாமல் அவையுள் ஆசனத்தை இட பொய்யாசனம் விட்டான் கண்ணன் வந்தான் சின்ன ஆசனத்துல உட்கார போனார் துரியோசனம் இல்ல இல்ல உனக்குன்னு பெரிய சிங்காசனம் போட்டிருக்கேன் உட்காரு நமக்கு சந்தேகம் உதவும் நம்ம பாட்டுக்கு எதோ சின்ன இடத்துல உட்கார போறச்சே இல்ல இல்ல கண்டிப்பா இங்க உட்காரணும்னா ஒருவேளை குண்டூசியான்னு வச்சிருப்பாளோ அப்படின்னு நமக்கே சந்தேகம் வந்துடும் கண்ணன் சந்தேகப்படாத போய் உட்கார்ந்தார் அவருடைய வெண்ணையும் பாலும் தயிரும் சாப்பிட்ட திருமேனி பருத்த திருமேனி அதை தாங்காம ஆசனம் முறிஞ்சு கீழே விழுந்தது மல்ல பிடிக்கப்பட்டார் கண்ணனுக்கு வந்தது கோபம் தன்னுடைய திருவடி போய் பாத்தாளத்தை முட்ட திருமுடி போய் ஆகாயத்தை முட்ட வில்லிபுத்தூரார் தெரிவித்தார் நெருநலனத்தோடு நிலவரையில் புக நடியவன் அப்பொழுதே அடி அதுற முடி அடி அகலத்துற அகல பாத்தாளம் வரிக்கும் அடி போச்சு முடி ககனத்துறவே ஆகாயம் வரிக்கு முடி சென்றது ஏ மூடனே என்னையா கைது பண்ண பாக்குறா போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜசபையை விட்டு கண்ணன் வெளியேறிவிட்டார் இது நடந்த சரித்திரம் இதே சபையில விதுர உட்கார் விதுரன் தன்னுடைய குடிசைக்கு கண்ணனை கூப்பிட்டு இருக்கான் கண்ணன் எல்லாரையும் விட்டுட்டான் பீஷ்ம துரோணா வசித்ரம்ய மான் சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீ காட்ச புக்தம் விதுரன் வீட்டுக்கு போனியேன்னு துரியோகனுக்கே கோபம் என்னை விட்டுட்டே பீஷ்மரை விட்டுட்டே துரோணரை விட்டுட்டே மாளிகைகள் அத்தனையும் விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போனியே கண்ணன் வீட்டுக்கு போனார் ஒரு மனை போட்டு வச்சிருக்கார் விதுரன் கண்ணன் உட்கார்றதுக்காக வந்தார் அந்த மனையை தடை தடை பார்த்தாராம் விதுரன் நான் இவன் போட்ட சுவாசத்தான் இத்தனை நாள் சாப்பிட்டுருக்கேன் நான் இங்கேயானு என்ன அறியாமல் ஒரு முள்ளு குண்டூசி தானே மனையில வச்சிருக்கணும் கண்ணனுடைய உடம்புல அது குத்திடுமோ கண்ணனுக்கு என்ன ஆபத்து வந்துடுமோ என்று பயந்து பயந்து கலங்கி போய் கண்ணன் வந்துட்டானேங்கிறதுக்காக பதட்டப்பட்டு விதிரர் ஆசனத்தை தடை பார்த்தார் பருந்தோம் ஆச்சரியப்பட்டார் உடனே வேதவியாசர் இதுன்ன பக்தி இதுன சிறந்த ஞானம் சம்ஸ்கிருஷன் ஆசனம் சௌரேகே விதஸ்த மகாமதி மகாமதி படட்டவர் விதரன் வியாசர் கொண்டாடிட்டார் சாதாரணமா வியாசர் ஆரையும் கொண்டாடவே மாட்டார் வியாசரையே பராசரன் ஒருத்தர் தம்பிள்ளேன்னு பார்க்காத கொண்டாடி இருக்கார் சகோவாச வியாச பாராசா இந்த பராசர தவிர கோச்சன்யோபவி மைத்ரேய மகாபாரதவே இந்த வேதவியாசரை தவிர ஆறு மகாபாரதம் பண்ண முடியும் பராசர கொண்டாடுறார் வேதவியாசர் தம்பிள்ளைய கொண்டாடி இருக்காரு இப்போ என்ன மகாமதி மகாமதி நமக்கானா தோணும் தன்னுடைய ஆசனத்துல முள்ளு இருக்காதுன்ற நம்பிக்கை கூட அவருக்கு இது என்ன சொன்னா ஞானமா இதுதான் அறிவு தேர்ச்சியானு தோணும் அறிவுங்கிறது இந்த அறிவு கண்ணனுக்கு என்ன வந்துடுவோம்ங்கிற கலக்கம் இருப்பாருங்களோ அதுதான் உண்மையான அறிவு கண்ணன் உட்கார்த்தி வைத்தார் வாழைப்பழமா எடுக்கிறார் எடுத்து எடுத்து கொடுத்துருக்கார் அந்த கதை உங்களுக்கு நன்னாவே தெரியும் வாழைப்பழத்துல சாதாரணமா பொதுவா பேசிக்கிற கதை அதாவது வாழப்பழத்துல இருக்கிற தோலா கொடுத்துட்டார் பழமா கீழே போட்டார் கண்ணன் சாப்பிட்டார் சாப்பிட்டார் கடைசியில ஆறு பழம் கழிச்சு அப்பதான் உண்மையா அவருக்கு தெரிஞ்சது பழமா எடுத்து கொடுத்தார் கண்ணன் பதிச்சு விட்டார் எனக்கு நல்லா திருப்தி ஏற்பட்டு கொடுத்து பசியே இல்ல அப்பதான் அவர் கேட்டார் இல்லையே நான் தோலன்னா கொடுத்திருந்தேன் பழத்தை கொடுக்கலையேன்னா நீ கொடுக்குற தோல் பழம் எதுவும் பசி ஆற்றப்போறது இல்லையே ஆனா நான் வந்தேன் உடனே பதறி பார் அந்த பக்தி தான் என் பசி ஆற்றம் என்ன விதனுக்கு கண்ணனே பட்டம் கொடுத்திருக்கிறார் அதனால விதரன் சான்றோன் உண்மையே பேசுபவன் தர்மத்தின் வழி மாறாதவன் இல்லாத விட பரம பக்தர் அப்படிங்கிற விதர் பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் சொல்ல வேண்டியகளை அடுத்த நாள் பார்ப்போம்